اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدًا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا ونبينا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قالت امراه عمران ربي انني نذرت لك ما في بطني محررا فتقبل مني انك انت السميع العليم فلما وضعتها قالت ربي اني وضعتها انثى والله اعلم بما وضعت وليس الذكر كان انثى படைத்து பரிபித்துக் கொண்டிருக்கும் சராமும் நமது இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த صحاباتل تابعون دل تبعو تابعين دل قيامة طريقة نعال وريكم عند ولدتل الله يجب التو وعالف اندرانيك مؤمنين الميد من دامد أن بن اسلامي أصغوذر إليه الله بن نالذي يارد إليه عند ولدتل والم قوضو إلا نليه ليلوم الله رو ودي ماسكرم فيند تقواتين كل ماارو முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன் அவ்வாஹிய நேரடியார்களே இந்த உலகத்தில் எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய குறிப்பாக முஸ்லீம்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே வைக்கப்படுகின்ற பெயர் பிறந்த குழந்தைக்கு பேர் வைப்பது என்பது தடங்கல்ல குழந்தைகளுக்கு பேர் வைப்பது என்பது மரபு அல்ல குழந்தைகளுக்கு பேர் வைப்பது என்பது கலாச்சாரம் அல்ல ஒரு குழந்தைக்கு பேர் வைப்பது இபாதம் ஒரு வணக்கம் ஒரு கடமை ஒரு குழந்தை தாயுடைய வயிற்றில் உருவாக கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து அந்த மனிதன் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மரணம் மரணத்துக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை என்றெல்லாம் மனிதனுடைய வாழ்வை பொருவான் பேசியிருக்கிறது ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் தாயுடைய பொறுப்பு என்ன தகப்பனுடைய பொறுப்பு என்ன கடமை என்ன என்பதையெல்லாம் குரான் நேரடியாகவும் மறைவாகவும் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒரு குழந்தையை கருவிலே ஒரு தாய் சுமத்துகின்ற போது அந்த தாய் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குரானில் பேசப்பட்ட குரானில் பெயர் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண்மணி அல்லஹு குரானில் ஒரே ஒரு பெண்மணியுடைய பெயரை மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறார் பெண்களுடைய பெயரை கூட அல்ல சொல்லவில்லை பெண்களின் பெயர்களை கூட குரானில் அல்ல மறைத்து வைத்திருக்கிறார் மனைவிடைய பெயரை அல்லாஹ் சொல்லவில்லை இம்ரா மனைவிடைய மனைவி பெயரை அல்லா சொல்லவில்லை என்று ஆக்கோ மூசா அவர்களுடைய தாய் மிக சிறந்த ஒரு பெண்மணி தாய்மார்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக குழந்தை வளர்ப்பு போர் ஈமானிய பாடத்தை சொல்லித் தருவதற்காக ஆனில் அல்லாஹ் உதாரணமாக பேசக்கூடிய பெண் மூசா அலைஹிசலாத்துடைய தாயார் உடைய தாய் என்றுதான் அல்லாஹ் பேசுகிறார் மூசா நபி அழகி செலாம் அவர்கள் பாதுகாப்பாக இந்த உலகத்திலே சிறுவனாக இருந்த நேரத்தில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை பாதுகாத்த ஒரு பெண்மணி ஒரு குமரி பெண் ஒரு யுவதி ஒரு வாலிப பெண் மூசா அலைகளுடைய சகோதரி அல்லா சொல்றான் ஒப்புடைய சகோதரி ஆனா மரியம் அழகாத்துடைய பெயரை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டது ஈசா அலேஹி அவர்களுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு ஒரு அதிசயம் தாயும் தகப்பனும் இல்லாமல் ஆதவை நான் படைத்திருக்கிறேன் தந்தை இல்லாமலும் என்னால் படைக்க முடியும் என்று அல்லாஹுடைய சக்தியை உலகத்துக்கு காட்டுவதற்காக ஒரு அற்புதமாக ஈசா அலேஹி பிறந்தார்கள் அதனால் இவனும் அறியம் எங்கெல்லாம் ஈசா அலஹிசலா பெயர் ஒரு சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியம் அழகத்த பெயரை சொல்லி அந்த தாயுடைய பெயரிலே அல்லா புரானில் தனியொரு சூறாவை இறக்கி புறானில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பெண்மணியுடைய பெயர் மரியம் என்று சொல்லக்கூடிய பெயர் மாத்திரம்தான் பால் குடி ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பது தாயுடைய பொறுப்பு ஒரு குழந்தை தாய்ப்பால் குடித்து வளர வேண்டும் குரான் பேசுகிறது ஒரு தாய்க்கு பால் கொடுக்க முடியாதா அந்த பிள்ளைக்கு இன்னமொரு தாய் தான் பால் கொடுக்க வேண்டும் மாட்டுப்பால் அல்ல ஆட்டுப்பால் அல்ல ஒரு குழந்தை தாய்ப்பால் குடித்து வளர வேண்டும் அது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை மூச அலைகித்தலாம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை ஆண் குழந்தைகள் கொல்லப்படுகின்ற அந்த சூழலிலே அந்த காலகட்டத்திலே மூச அலைகித்தலாம் பிறக்கிறார்கள் மூசா அலஹி சொல்லாம் பிறந்த நேரத்தில் அல்லாவுடைய கட்டளை அந்த குழந்தையை கடலிலே போட வேண்டும் இக்கட்டான பயங்கரமான ஆபத்தான ஒரு சூழல் குழந்தை கிடைத்தவுடன் கடலில் எறியப்பட வேண்டும் அந்த குழந்தை அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் மூசா அலஹி சலாத்துடைய தாயுடைய உள்ளத்திலே அல்லா போடுகிறான் குருவான் பேசுகிறது மூசாவுடைய தாய்க்கு நாங்கள் வகையாக சொன்னோம் கட்டளையாக சொன்னோம் அந்த குழந்தைக்கு நீ பால் கொடுக்க வேண்டும் கடலில் என்ன நடக்கும் என்று தெரியாது பிள்ளைக்கு என்ன ஆபத்து வரும் என்று தெரியாது பயங்கரமான ஒரு நிலையில் கூட அந்த தாயை பார்த்து அல்ல சொல்கிறான் நீங்க தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அந்த தாய்ப்பாலுடைய வரக்கென்ன தாய்பாலுடைய வழக்கத்தியமானவர்களே உலகத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபிமாறுகளிலே மிகவும் ஒரு பலசாலி மிகப்பெரிய தைரியசாலி மிக சக்தி வாய்ந்தவர் நபிமுசா அலை தாய்ப்பால் கொடுப்பது ஒரு தகப்பனுடைய ஒரு தாயுடைய கடமை என்பதை ஒரு நான் பேசுகிறார் இரண்டாவது கண்ணியமானவர்களே மிக முக்கியமான ஒரு கடமை அந்த குழந்தைக்கு நல்ல பெயரை வைப்பது நல்ல பெயர் மரியம் அழைகஸ்தலாத்துடைய தாய் குழந்தை பாக்கிய மற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள் குழந்தை பாத்தியம் அவர்களுக்கு இருக்கவில்லை பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு குருவி இன்னும் ஒரு குருவிக்கு உணவு குளித்து உணவு அளித்துக் கொண்டிருக்கிறது சாப்பாடு கொடுத்து அல்லத்தில் கூட ஒரு குஞ்சை கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு ஒரு குழந்தையினை தர வேண்டும் அல்லாங்கலத்தில் எதுவாக நேர்ச்சியை வைக்கிறார்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால் அந்த ஆண் குழந்தையை அந்த காலத்தில் இஸ்லாமிய புனிதஸ்தரங்களாக புல புனிதஸ்தலங்களில் ஒன்றாக இந்து வரைக்கும் கருதப்படுகின்ற மஸிது அப்பசா அவர்கள் வாழ்ந்த அந்த ஊர் அந்த பிளஸ்தீனுடைய பகுதி உன்னுடைய இந்த மஸிது அப்சாவுக்கு பணிவிடை செய்கின்ற கதுமத்து செய்கின்ற ஒரு பிள்ளையாக என்னுடைய பிள்ளையை நான் நேர்ந்திருக்கிறேன் உன்னுடைய பள்ளிவாசலை சுத்தம் செய்ய வேண்டும் உன்னுடைய பள்ளிவாசலை பராமரிக்க வேண்டும் அதற்காக எனது குழந்தையை நீ ஆண் குழந்தையை கந்தால் நான் நேர்கிறேன் என்று அந்த தாய் நேர்த்தி வைக்கிறார்கள் ஒரு ஆண் அதை பேசுகிறது அல்லாஹு அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தார் அல்லாஹிடத்தில் ஆண் குழந்தையை கேட்டார்கள் நல்லெண்ணத்தோடு அல்லாஹ் அந்த தாய் எதிர்பார்த்தது என்னுடைய குழந்தை அந்த ஆண் குழந்தை பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தையாக மாற வேண்டும் அல்லாவுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று மரிய மலை தாயார் ஹன்னா எதிர்பார்த்தார்கள் அல்லாஹ் பெண் குழந்தை மரியா உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் கியாமத்துடைய நான் வரைக்கும் மோதப்படுகின்ற குரானில் அந்த மரியம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது அவருடைய வரலாறு பேசப்படுகிறது மரியம் என்ற பெயர் அரபு பெயரே கிடையாது ஆனால் ஒரு அர்த்தமுள்ள பெயர் மரியம் என்று பெயத்தார்கள் பள்ளியுடைய செய்ய ஏலாது என்று கவலைப்படுறாங்க கவலைப்படுறதுக்கு பின்னால கண்ணியமானவர்களே ஒரு அர்த்தம் உள்ள ஒரு பெயரை பிள்ளைக்கு வைக்கிறாங்க என்ன பெயர் அதையும் புறவான அல்லா சொல்றாள் அந்த தாய் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பேசுறாள் என்னுடைய இந்த பிள்ளைக்கு அல்லா அவங்களோட பார்த்தையில மரியம் என்று வைக்கிறாங்க அரபு மொழியில அந்த பேருக்குரிய அர்த்தம் அல்ல ஆபிதா அல்லாஹுவை தாய் அல்லாஹுவை செய்கின்ற ஒரு பிள்ளை ஒரு பெண் என்று அர்த்தம் உள்ள பெயரை வைக்கிறார்கள் சொல்லி தருது பிள்ளைகளுக்கு அர்த்தமுள்ள பெயர் வைக்கப்பட வேண்டும் வாக்கிவார பேரெல்லாம் வைக்கப்பட அர்த்தமுள்ள பேர் வைக்கப்பட வேண்டும் மரியம் என்று பேர் வைக்கப்படுகிறது அல்லாஹ் கண்ணியமானவர்கள் எப்படியான ஒரு ஆபிதான பெண்ணாக அல்லா மாத்தினான் என்ற தாயுடைய ஆசை இருந்துச்சு ஒரு ஆம்புல புள்ள அந்த ஆம்புல புள்ள பள்ளிவாசல ஹயாத் அல்லா மரிய ஒரு பெண்ண கொடுத்து எப்போதும் இபாதத்து செய்யக்கூடிய தனிமையில் இருந்து அல்லாவை வணங்கக்கூடிய பேருக்கு ஏற்றவாறு அந்த குழந்தை மாற்றப்படுது கண்ணியமானவர்களே சொன்னாங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை மூணு இருக்குது முதலாவது சொன்னாங்க சொல்லம் அந்த குழந்தைகளுக்கு நீங்க எழுதுறத்துக்கு சொல்லிக் கொடுங்க அல்லாத குமல் கிதாபா எழுதத்துக்கு சொல்லிக் கொடுங்க இது கடமை ஒரு தாயுடைய தகப்பனுடைய கடமை இரண்டாவது சொன்னாங்களுக்கு அழகான அர்த்தம் உள்ள நல்ல பேர்களை வைங்க மூணாவது சொன்னாங்க பெயர் தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை வரலாற்று சான்றிதழை நான் சொல்றேன் மரியம் அழைகத்தலாம் அவர்களுடைய தாயார் மரியம் என்று வைக்கிறார்கள் அல்லாவை வணங்கக்கூடிய திருத்திப்படுத்தக்கூடிய பெண் என்ற அர்த்தத்திலே பேரை வைக்கிறார்கள் எப்படி மாற்றினால் உலகத்திலே பத்தினி தன்மை தத்துவம் பேணுதன் அல்ல முன்னுதாரணமாக பேசக்கூடிய பெண்ணாக மரிய உருவாக்கிறார் வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியை ஈன்றெடுக்குகின்ற தாயாக வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு ரசூலை சுமத்துகின்ற ஒரு தாயாக அல்லா மாற்றினான் என்ன காரணம் தாய் வைத்த அழகான பெயர் அண்ணா மகளுக்கு மரியம் என்று வைத்தார்கள் அல்லா மரியமை மரியமாக உலகத்திலே வாழ வைத்தார் அழகான பெயர்களே பிள்ளைகளை வைக்கவில்லை ரசூல்லா சொன்னாங்க நீங்க நாளை கியாமத்துடைய நாளையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கியாமத்தை அவரிலே ஒரு மனிதன் அவன் உறங்குகின்ற நேரத்திலே வானவர்கள் அவனிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பதற்காக வருவார்கள் வருகின்ற போது அந்த மையத்துடைய பெயரை சொல்லி தந்தையுடைய பெயரோடு இணைத்தான் இன்னாருடைய மகன் இன்னாரே என்று உங்களுடைய பெயர்களை சொல்லித்தான் நீங்கள் உலகத்தில் அழைக்கப்படுவதை போன்று மூத்துக்கு பின்னாலும் அழைக்கப்படுவீர்கள் உங்களுடைய பெயர்களை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் அர்த்தமுள்ள பெயர்களை உங்களுக்கு சூட்டிக்கொள்ளுங்கள் என்று அருமை நாயகன் சலவாக அரைவசலம் அவர்கள் சொன்னார்கள் செய்தும் காட்டினார்கள் அரைவசலம் அவருடைய முகம்மத் அவர்களுடைய பாட்டனார் ஒரு முஸ்லிம் முஸ்லிமே கிடையாது ஆனால் பேர் வைக்கின்ற போது சிறுத்தை செய்து கொண்டிருந்த பாட்டனார் சிலையை வணங்கிக் கொண்டிருந்த பாட்டனார் என்ன பேர் வச்சா உலகத்தில் யாருக்கு வைக்கப்படாத பேர் என்று பார்த்து நடிகை பேரவிக்கிறது யாருக்கும் வைக்கப்படாத பேர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நடிகை பேரவிக்கிறது யாருக்கும் வைக்கப்படாத பேர் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கையில் இருக்கக்கூடிய அல்லாதவர்களால் முஸ்லிக்காக இருந்து கூட என்னுடைய பேர குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கப்பட வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறார் முகம்மது அர்த்தம் புகழப்படக்கூடியவர் உலகத்தில் முகமது அலைவசல்ல போல புகழப்படக்கூடிய ஒருவர் உலகத்திலே கிடையாது தொழுகையிலும் புகழ்கிறோம் தொழுகை அல்லாத சந்தர்ப்பங்களிலும் அவருடைய பெயரை சொல்லிவிட்டு புகழ்கிறோம் கஷ்டங்கள் வருகின்ற போதும் அவருடைய சொல்லி நாங்கள் புகழ்கிறோம் ஏற்றவாறு அலைவர் செல்லம் அவர்கள் மாறி தன்னுடைய மனைவி தைனபித்து ஜல்வ செல்ல திருமணம் செஞ்சாங்க அவருடைய பேர் உண்மையான பேர் பர்ரா மிக நல்லவர் தன்னை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பேர் நான் தான் நல்லவன் நம்சல்ல அவலட்ச சொன்னாங்க பல புசக்கும் அன்புசக்கும் அல்லா புறவானல சொல்றான் நீங்க உங்களே உங்கள நீங்களே உங்கள புகழக்கூடாது தன்னை தானே புகழ்வதை அல்லா வெறுக்கின்றான் மனைவிய பேரை மாத்துறாங்க சொல்றாங்க உங்களோட பேர் பர்ரா இல்லை நீங்க உங்களை நீங்க உங்களே நீங்க புகழ்ந்து கொள்ள வானா உங்களோட பேர் ஜெயினப் அந்தலிருந்து ஜெயினப் மாற்றப்படுகிறார் கிடைத்த பேர குழந்தைகள் தான் உயிர் வாழ்கின்ற போது தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு கிடைத்த மூன்றான் குழந்தைகள் என்ன பேரவை சாம்பியாம்பியார் பேரக்குழந்தை அழகானவர் நல்லவர் இரண்டாவது குழந்தை கிடைக்குது அதே வார்த்தை ஹசனில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு பேர வைக்கிறாங்க மூணாவது ஒரு புள்ள கிடைக்குது அல்லாவுடைய திருநாமங்கள் அந்த அரபு பதத்திலிருந்து எடுக்கப்பட்ட மொஸ்தின் அப்துல் மொஸ்தின் என்று பேர் வைச்சாங்க அந்திம காலத்தில் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை கிடைக்கிறது மறுநாள் காலையில் சஹாபாக்களிடத்தில் நன்மாராயம் சொன்னார்கள் சதபாபு சங்கம் எனக்கு நேற்று இரவு புள்ள கிடைச்சிச்சு யாருக்கும் வைக்கப்படாத பெயரை நபைக்கு வைக்கிறது நல்லவர்களின் பெயர் எனக்கு வைக்கப்பட வேண்டும் அநாகரிகமானவர்கள் அசிங்கமானவர்கள் அரைகுறை ஆடை அணியக்கூடியவர்கள் ஹலாலாக பிறக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வைக்கக்கூடாது அதனால்தான் இஸ்லாம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கின்ற அதிகாரத்தை வாப்பாக்கு தான் கொடுத்திருக்கிறது உமாக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு தாய்க்கு அதிகாரம் தாய்க்கு கிடையாது இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல பேரை வைக்கின்ற போது தாய் மாற்றமான ஒரு பேரை வைத்து பிரச்சனை பட்டு இரண்டு பேர்களும் இஸ்லாமிய நீதிமன்றத்துக்கு சென்றால் அங்கே தந்தைக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஒரு குழந்தைக்கு பின்னால ஒரு குழந்தையுடைய பேருக்கு பின்னால தாய் பெற்றெடுத்தாலும் தந்தையின் பேர் தான் கூறப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் ஆணித்தனமாக வரைய பேர் வைக்கின்ற அதிகாரம் ஆண்களுக்கு இருக்கிறது ஆலோசனை செல்கின்ற அதிகாரம் எல்லாத்தையும் காலம் இருந்தது காலத்திலே காணப்பட்ட ஒரு சுண்ணா ஒரு குழந்தை கிடைத்துவிட்டால் நல்லவர்களிடத்தில் நபியிடத்திலே சஹாபாக்கள் கொண்டு வருவார்கள் அப்பாஸ் நவியல்லாக விட வயதிலே மூத்தவர் நபியா கூட சாட்சா ஒரு ஆம்புலக்குள்ள கிடைக்குது உடனே அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வராங்க நபிடு நபி சலா வரை அப்துல்லாஹ் அந்த காலத்தில் மக்கள் சிலைகளுடைய பெயர்களை வைக்கக்கூடிய காலத்தில் அப்துல்ல நல்லவர்களிடத்தில் சென்று அர்த்தம் பெயர்களை பெற்று அல்லது அர்த்தமே கேட்காமல் அவர்கள் வைக்கின்ற பெயர்களை ஏற்றுக்கொள்வார்கள் எங்களுடைய முன்னோர்கள் சில போது எங்களுக்கு அப்படித்தான் தேர்வைக்கப்பட்டிருக்கும் இப்போது வாழக்கூடிய எங்களுடைய மனைவிமார்கள் நாங்கள் வாழக்கூடிய நவீன காலகட்டத்தில் அது மாற்றப்பட்டு பெயர்களை அவர்களை உருவாக்கி அர்த்தங்களை கேட்கிறார்கள் அரபு அகராவியில் கூட அர்த்தங்களும் கிடையாது அப்படியான எழுத்துக்களும் கிடையாது மையத்துக்கு போதுவாருவா செஞ்சாங்க ஊத்த சுத்தம் செய்ய மாதிரி பாவத்தை அழகான ரெட்ட பிள்ளைகள் பேர் வைக்கிறாங்க இன்டர்நெட்டை தாய்மார்கள் தாய்மார்டு கையில பிள்ளைகளூஸ் பண்ணக்கூடிய அதிகாரத்தை நாங்க கொடுத்துட்டோம் அதனால பேர் வைக்கிறாங்க சில மனைவி அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் போதெல்லாம் கிடைக்கிற எல்லா பிள்ளையா எல்லா பிள்ளை சதி தவறு கிடைக்கிற பிள்ளை எல்லாம் வடிகடுக்கும் உள்ளத்துல வந்து சொல்றான் அப்துல் ஹாரிஸ் அப்துல் என்ற வார்த்தை அல்லாவுடைய திருநாமத்துக்கு முன்னால் மாத்திரம்தான் கூடப்பட வேண்டும் அல்லாஹுடைய அடியான் உனட பிள்ளைக்கு நீ அப்துல் ஹாரிஸ் ஹாரிஸ் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய நல்ல பேர் அதை ஹாரிஸ் என்று வைக்கலாம் அப்துல்ஹைக்கு அப்துல் ஹாரி உயிர்வார்கள் விளக்கம் எழுதுறாங்க சில தாய்மார தகப்பன் உள்ளத்தில் மோசமான பேர்களை போற்றுவார் அதுக்கு சான்றாகத்தான் இந்த அதே சமயம் அழகான பேர்களை வைக்கணும் கண்ணியமான அல்லாவுடைய நடிகார்களே தனது தனக்கு குழந்தை கிடைக்கிது மறுநாள் காலையில தகா பாக்க சொன்னாங்க எனக்கு நேத்தரா ஒரு ஆம்புல புள்ளி அல்லா தந்திருக்கிறார் என்ன பேர் வைச்சாங்களுக்கெல்லாம் தந்தை ஒரு நல்ல மனிதர் ஒரு தியாகி ஒரு நபி இப்ராஹிம் என்ற பெயரை எனது குழந்தைக்கு நான் வைத்திருக்கிறேன் எனக்கு பின்னால் நபிமாறு வாரல்ல ஆனா என்ன புள்ளிடத்தில் நபிமாறு தன்மை இருக்கணும் அமர் ரவி அல்லாஹு சாரா பிள்ளையை பெற்றுட்டு வராங்க யார சொல்ல எனக்கு ஒரு குழந்தைங்க கேட்டாங்க என்ன பேர் வச்சிருக்கிறீங்க ஆசியா ஆசியா என் ஆசியா பாவ் செய்யக்கூடியவர் அல்லாவுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர் அர்த்தம் உங்களோட புள்ளிடப்பர் ஆசியா இல்ல உங்களோட புள்ளிடப்பர் ஜமீலா அழகானவர் பேரை மாற்றினார் பெண் சோம்பேரி உங்களுக்குமே உதவாதவன் பேருடம் உங்களுடைய யாருமே மாத்தி மாத்தினாங்க உங்களுடைய பேர் முஸ்லிம் என்று மத்தியில கேக்குறாங்க எனக்கு பத்தியாக இருக்குது ஒத்தகத்துடைய பால் குடிக்கணும் உங்கள யாரு எனக்கு பால் கலந்து தாரது பால் கலந்து தாரது யாரு ஒரு சாதாரண ஒரு வேலை ஆரம்பத்தில் சொன்னும் பேருக்கேத்தான் சஹாபி என்ற பெயர் யுத்தம் வெட்டி கொள்றது பால் கறக்க வாழ உட்காருங்க உங்க பேர் ஹர் வானம் ஆபத்து அப்படியே கீழே உட்காருங்க வேற யாரு இந்த சஹாபி எல்லே விரா يا رسول الله நான் உங்களுக்கு பால் கரந்ததார் அவரோட பேர் என்ன முர்ரா முர்ரான்னா கசப்பு நான் அன்னிக்கு பார்க்குங்க இங்க பாருங்க இன்னொரு சஹாபி இன்னொரு ஆறி يا رسول الله நான் கரந்ததார் அவரோட பேர் என்ன பாப்பா என்ன பேர் 시하브 시하பன்னா நெருப்பு நான் அன்னிக்கு பார்க்குங்க இன்னொரு சஹாபி நாலாவது சஹாபி எல்லே விரா يا رسول الله நான் பால் கரந்ததார் அவரோட பேர் என்ன யைஷ் ஆ அலகானத் யசீத் யைஷ் யஹிய அலகானத் பேர் அல்லா வைத்த பேர்யா குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க பின்னால கொடுக்கிறான் கொடுக்கும் போது என்ன சொன்னான் நான் வைக்கிறேன் இதுக்கு முன்னாள் உலகத்தில் யாருக்கு வைக்கப்படாத பேர் யஹியா உயிர் வாழக்கூடியவன் அந்த யஹியா என்ற அர்த்தத்தை கொண்ட பெயர்தான் அந்த சஹாவியுடைய பெயர் சொன்னாங்க நீங்க எனக்கு பால் பால் கலந்துதான் வாழ்க்கையில் தாக்கத்தான் தன் பிள்ளைகளுக்கு ஹத்தன் என்றும் என்றும் என்றும் இப்ராஹிம் என்று பெயர் வச்சாங்க நடந்தார்களே எனவே நவீன குழந்தைகளுக்கு அழகான அர்த்தம் உள்ள பெயர்களை கொண்டு நன்மாராயும் சொல்லப்பட்ட ஒரு சகாபி அவுபக்கர் ரவி அல்லாஹூ அன்புடைய மூத்த மருமகன் அத்மா ரவி அல்லாஹூ தாலா அன்ஹாவுடைய கணவர் ஒன்பது குழந்தைகள் ஒன்பது ஆம்புல பிள்ளைகள் ஒன்பது ஆம்புல குழந்தைகளுக்கும் சுஹாதாக்களுடைய சஹாபாக்களுடைய பேர்களை வச்சாங்க பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போது அல்லாக்கு விருப்பமான ஒன்று அப்துல்லா என்று அல்லது அப்துல் ரஹ்மான் என்று அல்லதுக்குடி சாப்பாருங்க ஒரு குடி சாப்பாட்ட நாங்க கையில் எடுத்து சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் தான் வயல் உலகக்கூடியவர் நெல்லை விதைக்கக்கூடியவர் விவசாயம் செய்யக்கூடியவர் விவசாயம் மூலமாக சமூகத்துக்கு பிரயோசனம் இருக்கிறது நபியவங்க சொன்னாங்க பெயர்கள்ல உமையான பேர் ஹாரிஸ் ஹாரிஸ்アンド வெங்க பெயருக்கு ஏத்த மாதிரி தான் புள்ளைகள் வளரும் சமூகத்துக்கு பயโยชน์முள்ள பிள்ளையாக اولاد குழந்தை வரணுமா அந்த குழந்தைக்கு நபிங்க முன்னமாதிரியாக உதாரணமாக சொன்னாங்க ஹாரிஸ்アンド வெங்க அல்லது ஹம்மாம் ஹம்மாம்アンド வெங்க ஹம்மாம் எதையும் சாதிக்க கூடியவன் பேர் தேக்கும் போது நபி அவங்க கூட அர்ஷ்டங்களை பார்த்து வெச்சு சொல்லிக்கறோம் இன்னைக்கு அன்ஹாம் என்றம் அஸ்னாம் என்றம் வைக்கான பேசுற ஏன் மடக்குமார்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல மனிதர்களுக்கு வைக்கப்படுகின்ற பெயர்கள் வைக்கப்பட வேண்டும் வைக்கிறார் பிள்ளைக்கு மலாயிக்கா சிலைகளின் மரத்த வெங்க நாட்டூடியவர் மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல கடைகளுக்கு இடங்களுக்கு பேர் வைக்கின்ற போது கூட அறுத்தம் உள்ள பெயர்கள் வைக்கப்பட வேண்டும் அதனால தான் ஊரில் ஒரு பிரயாணத்தை ரெண்டு மலைகள மலைகளில் வலது பக்கம் இடது பக்கம் போகிற பேர் கிறிஸ்திய படைப்பு பால் குடிப்பாட்டுவதற்காக வேண்டி பால் ஊட்டுவதற்காக வேண்டி செவிலை தாய்மார்கள் வருகிறார்கள் அப்துல் முக்தாரி தான் சொன்ன நல்ல பேரை வச்சாரு பேரை குழந்தைக்கு நல்ல பேரை வச்சு ஐயாமத்து நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் நல்ல பேர் வைக்கல திருமணம் செய்யக்கூடிய வாலிபர்கள் முடிக்கக்கூடிய பொங்கலுடைய பேரையும் பார்க்கணும் பொதுமக்கள் வழிகாட்டுறாங்க பேர் மோசம் என்ற பேரை மாத்தோம் மாத்திருக்கிறான் நடிகார்களே பால் வாராங்க பாட்டு அப்துல் முத்தலி என்ன கேட்டார் வளர்த்து அதையும் அதுக்குறகுதான் தந்த பே குழந்தைய கொடுத்தாங்க பால் கொடுக்கிறதுக்கு தகுதியான பெண் பிணை மாணவர்கள் எனவே பேர் வைக்கக்கூடிய நேரத்தில் பேர் வைக்கக்கூடிய அதிகாரம் இரண்டாவது கட்டமூடைய திருநாமத்தோடு இணைத்து வைக்கப்படக்கூடிய பெயர்கள் அப்துல் அஜீஸ் அப்துல் மலிக் இப்படியான பெயர்கள் அல்லது சொன்னதை போலூன் மோசா ஈசா தாவு இப்ராஹிம் இஸ்லாயில் இது போன்ற நபிமாறுகளுடைய பெயர் நாலாவது கட்டம் வாழ்ந்த சாலை எங்கள் நல்லடியார்களுடைய பெயர் ஐந்தாவது கட்டம் நீங்க விரும்பக்கூடிய பெயர் நல்ல ஆழமான அர்த்தமுள்ள பெயர்களாக இருக்க பார்த்து வைக்காதீங்க கேட்டு தேர்வீங்க உலமாக்கள் அணுகுங்கள் அநியாயம்னையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு அநியாயம் செய்யறாங்க வச்ச பேர் என்ன பிள்ளைகள் நரி மடலா பேர் வெச்சிருக்காங்க இப்போ அர்த்தம் கேக்குறாரு இடு பேர் அர்த்தம் என்ன என்ன வாப்பா எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க நல்ல பேர் வெச்சிருल्ले அந்த நபி சொன்னாங்க உலகத்திலேngModel அளைала படுத்துறது முஸ்லிம் என்னோட பெயர்தான் மர்மைல அல்லாஹ் உங்களுக்கு அழைக்கிறது உங்களோட பேரே உங்களோட வாப்பாட பேரே சொல்லி நல்ல பேركنا வெச்சுக்கோங்கன்னு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க வலியுறுத்தினாங்க குர்ஆனும் அத சொல்லித் தருது மரியம் அலைக ஸலாத்துக்கு அரபு பெயரல்ல மரியம் என்பது ஆபிதா என்ற இபாதத் செய்யக்கூடிய பெண் என்ற அல்லாஹ்வை திருப்திபடுத்தக்கூடிய பெண் என்ற அர்த்தம் இருந்தது அந்த பேர் வைக்கப்பட்டது யஹ்யா என்ற பெயர் சுப்ஹானல்லாஹ் உயிர்வாழ ஆரோக்கியமானவன் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவன் என்ற பெயரை அல்ல ஒரு நவீன பிள்ளைக்கு வச்சு அந்த பிள்ளை நபியாக பிள்ளைகளுக்கு முத்தபிங்கள பேரை வைப்போம் அவுளியாக்களுடைய நல்ல அர்த்தம் உள்ள பெயர்களை வைப்போம் சுகதாக்களுடைய பேரை வைப்போம் சஹாபாக்களுடைய பேரை வைப்போம் நல்ல வெளமாக்களுடைய பேரை வைப்போம் நாங்க பேரை தேடினாலும் பரவாயில்ல அந்த பேருக்கு நல்ல அர்த்தம் அளிச்சதா என்று நாங்க பார்க்கணும் பிள்ளைகளுக்கு பாவி என்றும் உபச்சாரம் செய்யக்கூடியவன் என்றும் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண் என்றும் நாங்க பெற்ற எங்கள்ட அந்த கண்ணியமான ஹலாலான முறையில் பெற்றெடுக்கப்பட்ட நாங்கள் இறக்கம் காட்டக்கூடிய பெண்கள் பிள்ளைகளுக்கு மோசமான பேர்களை வச்சு பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்ய வானாம் நல்ல பேர் வைக்கிறது இஸ்லாத்தில கடமை வாஜிபாக ஆக்கப்பட்டிருக்கிறது நல்லவர்களுடைய பெயரை வைக்கிறத இஸ்லாம் ஒரு முஸ்தாக நல்லவடியாக வலியுறுத்துது எனவே பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வைப்போம் என்னோட கடைகளுக்கும் நல்ல பேர் வைப்போம் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பெயர்கள் மோசம் அண்டாத மாற்றி நல்ல பெயர்களாக நாங்கள் ஆக்கிக் பேர் வாழ்க்கையில் தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை புராணும் மிக தெளிவாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறது பொல்லнайன் அல்லாஹ் ஹுத்தாலா நல்ல பெயர்களை நாமும் வந்து நல்ல பெயர்களை பிள்ளைகளுக்கும் சுமதாட்டி நல்லதோர் சமுதாயம அந்த பேரின் அடிப்படையில் வாழக்கூடிய அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக தாய்மார்களாக அல்லாஹ் ஹுத்தாலங்களை அனைவரையும் மார்க்க வாழ்வாக கால் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் என்ன மாலாபிலா சகோதர பாவங்களை மன்னிப்பாயாக تعالى இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுகாக ஒளைந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் नसीபாகுவாயாக வா அகிரது வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் for more islamic lectures and useful information visit s